ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாலயங்கிற தலைப்புலே மகாலய பக்ஷத்தில் நாம் செய்யவேண்டியதான ஸ்ராத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்து இந்த மகாலய ஸ்ராத்திலே முக்கியமாக நாம் ஆராதிக்க வேண்டியவர்கள் காரணிக பிதருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான நம்முடைய சுற்றி உள்ள பந்துக்கள் அதை எந்த எந்த நாம் உத்தேசித்து செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு சில பந்துக்களை காண்பிச்சிருக்கு இது தர்மசாஸ்திரத்தில் சொன்னது இல்லாமல் அதில் இன்னும் யார் யாரெல்லாம் சம்பவிக்குமோ யாரை யாரெல்லாம் சேர்த்துக்கணுமோ அவர்கள் அனைவரையும் சேர்த்து இந்த மகாலய சர்தத்தை செய்யணும் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொன்ன சொந்தம் பாக்கி பெயர்களை சேர்த்து பொழுது கடைசியில் பொதுவாக நாம் ஒரு மரணத்தை செய்வோம் தனித்தனியாக அத்தனை சொந்தங்களையும் சொன்ன பிறகு கடைசியில் விடப்பட்டு போனவர்கள் அல்லது தள்ளி சொந்தமாக உள்ளவர்கள் இவர்களுக்குன்னு தனியாக ஒன்று பண்ணுறது அதில் இவர்கள் அனைவரையும் சேர்த்து செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதில் நம் பெரியப்பா சித்தப்பா தாய்மாமா அத்தை கூட பிறந்த சகோதரிகள் இவர்களெல்லாம் சேர்த்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு பிள்ளைகள் இருப்பா அந்த பிள்ளைகள் அவர்களை உத்தேசித்து இந்த மகாலேஸ்ராத்தத்தை செய்தாலும் நாமும் அவர்களை உத்தேசித்து செய்யணுமா அப்படின்னா கட்டாயம் செய்யணும் ஏன்னா நாம் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஆகினாலே அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களே செய்ய போகிறா நாமும் அவர்களை உத்தேசித்து செய்யணும் அதில் யாருக்கு பிள்ளை இல்லையோ அவர்களுக்கு தனியாக இந்த மகாலேஸ்வர்த்தத்தை செய்யணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அபுத்திராக சொகுலேயே செரியோவா புருஷா மிருதாக ஏகோதிஷ்டேன தேப்பியோபி தத்யா தாபரபிகம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அந்த நம்மை சுற்றி உள்ள சொந்தங்களில் புத்திரர்கள் இருந்தால் நாம் செய்யக்கூடிய மகாலயஸ்ராத்திலே செய்து செய்யலாம் சேர்த்து செய்துவிடலாம் அவர்களுக்கு புத்திரர்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அவர்களை மாத்திரம் உத்தேசித்து மகாலயசிர்தத்தை செய்யணும் ஸ்ராம் குறியாது அபுத்திர பித்ருவியசிய மகாலயே ஏகோதிஷ்டேன விதினா ந குறையாது புத்திரினே கொச்சிது அவர்களுக்கு புத்தர்கள் இருக்கா அவர்கள் மகாலயம் செய்யறா அப்படின்னா நாம் செய்யக்கூடிய மகாலயத்தில் சேர்த்து செய்துவிடலாம் அவர்களுக்கு புத்திரன்னு இல்லை அல்லது இருந்தும் அவன் மகாலய சிராதத்தை செய்கிறதுத்துக்கு அதிகாரியாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் இந்த பெரியப்பா சித்தப்பா முதற்கொண்டு சொந்தங்கள் அத்தனை பேரில் யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ அவர்களை உத்தேசித்து தனியாக மகாலயம் செய்யணும் அந்த மகாலயத்தை எப்போ செய்யணும்னா நாம் வழக்கமாக செய்யக்கூடிய மகாலய சிரத்தத்தை செய்த பிறகு அவர்களை மாற்றம் உத்தேசித்து செய்யணும் அதை எப்போ செய்யணும் அப்படின்னு சொல்கிற பொழுது அவர்கள் புத்திரனில்லாமல் இருந்தால் புருஷர்களாக இருந்தால் மனைவி இழந்து மனைவி சுமங்கலியாக காலமாகி இருந்தால் அவிதவா நவமின்னு அஷ்டமிக்கு மறுநாள் வரக்கூடியதான நவமிக்கு அவிதவா நவமின்னு பேர் அன்றைய தினத்தில் சுமங்கலிகளாக காலமான ஸ்திரீகளை உத்தேசித்து செய்யணும் அதை எப்படி செய்கிறதுன்னா ஸ்திரீகளை உத்தேசித்து செய்கிற பொழுது சுமங்கலி ஸ்திரீகள் இரண்டு பேரையோ மூணு பேரையோ வரித்து அவர்களுக்கு புடவை கொடுத்தும் அவர்களுக்கு சாப்பாடு போடணும் இந்த மகாலய சிரத்தத்தில் சாப்பாடு போடுற பொழுது கூட நாம் இரண்டு விதமாக சொல்கிறோம் சராத்த சமையல் பண்ணி போஜனம் செய்விக்கிறதா சமாராதனை சமையல் செய்கிறதா அப்படின்னு இப்படி ரெண்டு விதமான கேள்வி வருது ஆனால் நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் சமாராதன சமையல் அப்படின்னு ஒன்றும் சொல்லப்படலை எப்பொழுதுமே எந்த ஒரு அனுஷ்டானத்திற்குமே சமையல் செய்தாலும் நாட்டு காய்கறிகளை வைத்து சமையல் செய்வதற்கு சராத்த சமையல்னு நாம் சொல்கிறோம் புரியட்டோங்கிறதுக்காக அப்படி தான் செய்யணும் கல்யாணம் நடந்தால் கூட கல்யாணத்திற்கு முதல் நாள் பூர்வாங்கம்னு செய்கிறோம் அன்றைய தினத்தில் நாந்தி செய்கிறோம் நாந்தி ஸ்ராத்தம்னு ஒன்று பண்ணுறோம் அதுபோன்ற தினங்களில் நாட்டு காய்கறிகளால் தான் சமைக்கணும் தக்காளி கேரட்டு இது போன்ற இங்கிலீஷ் காய்கறிகளை தவிர்த்து தான் தெய்வ காரியங்கள்லேயோ பித்திருக்காரியங்கள்லேயோ சமையலை பண்ணணும் சமாராதனை சமையல் அப்படின்னா சமாராதனை சமையலும் இதே நாட்டு காய்கறிகளை வச்சுன்னு செய்கிறது தான் அதில் பெருங்காயம் இவைகளெல்லாம் சேர்த்துக்கலாம் ஸ்ராத்தத்தில் பெருங்காயம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறது இல்லை பாக்கி சமையலில் பெருங்காயம் வெந்தயம் இவைகளெல்லாம் சேர்த்து செய்யலாம் ஆனால் இங்கிலீஷ் காய்கறிகள் இல்லாமல் தான் சமையல் செய்யணும் அதுதான் சமாராதனை சமையல்னு பேர் அப்படி தான் செய்யணும் இந்த அவிதவா நவமி தினத்தில் கூட சுமங்கலிகளை நாம் வரிச்சு செய்கிற பொழுதும் நாட்டு காய்கறிகள் அதாவது வாழைக்காய் வாழைப்பூ அவரைக்காய் புடலங்காய் பாகற்காய் கொத்தவரங்காய் மாங்கா. இது மாதிரி காய்கறிகளை வாங்கி சமையல் செய்யணும் இது சுமங்கலிகளாக போயிருக்கான தெரிஞ்சால் அவிதவா நவமி தினத்தில் செய்யணும் அல்லது புருஷர்கள் மனைவி இருக்கிற பொழுதே புருஷர்கள் பயிர்க்கான்னு தெரிஞ்சால் ஏகாதசிக்குள்ள தசமி வரைக்கும் காலம் உண்டு அதற்குள் ஒரு நாளைக்கு அல்லது அமாவாசை தாண்டி அடுத்த வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷத்தில் பண்ணணும் ஏகாதசி ஆயிடுத்துன்னா பிறகு நாம் மகாலய சராத்தத்தை செய்ய செய்ய முடியாது அதேபோல் நாம் மகாலயசிராம் செய்யாமல் இன்னொருவருடைய மகாலயசிர்தத்தில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அகற்ற நாஷனீயா ஸ்ராத்திக்கு பச்சாத் கிருத்தைஸ்மின் தாத்தம் நஷலம் பவேத்து அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது தான் தன்னுடைய பிதற்கள் தன்னுடைய சொந்தங்களை உத்தேசித்து மகாலயசிர்தம் செய்யாமல் இன்னொருவர் செய்யக்கூடிய மகாலயஸ்ராத்தத்தில் போய் நாம் கலந்து கொள்ளக்கூடாது அப்படி கலந்துன்றால் அதற்கு பிறகு நாம் செய்யக்கூடியதான மகாலயஸ்ராத்திற்கு பலமே கிடையாது பலன் இல்லாமல் போய்டுறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்